இருநூற்றி எண்பத்தி மூன்று உமர் ரிகல்லாக அறிவிக்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்கள் உங்களில் அனைவரும் அவரது பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் தலைவரும் பொறுப்புதாரவே அவர் தன் பொறுப்பு பற்றி கேட்கப்படுவார் ஒரு மனிதர் தன் குடும்பத்தாருக்கு பொறுப்பாளியாவார் ஒரு பெண் தன் கணவனின் வீடு மற்றும் குழந்தைகளுக்கு பொறுப்பாளியாவால் நீங்கள் அனைவரும் பொறுப்பாளர்களாவீர்கள் உங்களில் அனைவரும் தன் பொறுப்பு பற்றி கேள்வி கேட்கப்படுவீர்கள் என்று நபி சல்லாஹா அலிஹ் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி எட்டு ஒன்பது முஸ்லிம் ஒன்று எட்டு